ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு அறிவிக்கின்றார்கள் நபிசல்லே என் மகளுக்கு பொடுகு ஏற்பட்டு அதனால் அவளின் தலைமுடி உதிர்ந்து விட்டது நான் அவளுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளேன் எனவே அவளின் முடியுடன் பிறர் அதாவது சவுரி முடியை வைக்கலாமா என்று கேட்டாள் உடனே நபி செல்லம் லாகு வாணி அவர்கள் சவுரி முடிவைப்பவளையும் வைக்க தந்தவளையும் அல்லாஹித்து விட்டான் என்று கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது சவுரி முடிவைக்கும் பெண்ணையும் சவுரி முடி வைக்க கூறும் பெண்ணையும் அல்லாஹித்து விட்டான் என்று நபிம் அவர்கள் கூறினார்கள் ஐந்து ஒன்பது மூன்று ஆறு ஐந்து ஒன்பது மூன்று நான்கு முஸ்லிம் இரண்டு ஒன்று இரண்டு மூன்று